ஓர்ந்து என்பதில் ஓர் என்னும் பிறவினை முதநிலை அறிவு தனக்கெதிரிட்ட உணர்ச்சி பொருட்கண் எதிரிடுவது போன்று எதிரிடாது உள்ளாழ்ந்த அப்பொருட்திறன் எதிரிடப்பெயரும் புடைப்பெயர்ச்சியும் எதிரிட்ட பின்னர் விகற்பியாது எதிர்க்கும் தொரும் எதிரிடப்பெயரும் புடைப்பெயர்ச்சியும் கோடலின் கருவித்திறனும் தன் திறனும் அருட்திறனும் உற்றுணர்ந்து அவ்வுணர்ச்சி நிகர்ப்பியாது தேரி நின்றமையை குறித்தது காண்க இக்குறிப்பு தோன்றவன்றே திருவள்ளுவ நாயனாரும் ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் என்றாரென்று அறிக உள்ளத்து அழிவில் என்பதில் உள்ளம் என்பதன் பகா பதவியீற்று பகுபத பொருளின் இடவாகு பெயராய் அணு வந்த உள் என்னும் பகுதி உட்புறத்தும் அப்போதம் எழும் சிற்றசையும் பேரசையும் குறித்தது காண்க உள்ளம் என்பது வாதனையால் உள்ளழும் போதத்திற்கு ஆகு பெயராயது பள்ளல் என்பது போன்று ஒழுகிசையாய் வர உள்ள வழிவில் எண்ணாது பொருத்திசையாய் வர உள்ளத்தழிவில் என்றது எண்கொழோ எனின் வேற்றுமை வழியாகலினும் போதவசைவு சார்பின்றி அமையாமை குறிக்க வேண்டுமாகலினும் சாரியையோடு புணர்த்தி அங்கனம் கூறியதென்க அழிவு என்பதில் அழி என்னும் பொதுவினை பகுதி முன்னர் தோற்ற நிகழ்ச்சி பின்னர் ஓர்காலத்தும் ஓரிடத்துமின்றி கெடுதற் பெயர்ச்சிக்கன் வந்தது ஆகலின் அப்போத நிகழ்ச்சி பின்னர் எக்காலத்தும் உட்புறமென்னும் எவ்விடத்தும் தோற்ற நிகழ்ச்சியின்றி ஒடுங்கியவாறு குறித்ததென்று உணர்க இங்கனம் அன்றி உள்ளத்து அழிவில் என்பதற்கு மனத்தின் அசைவற்ற இடத்தென பொருள் கூறுவாரும் உலராலோயனின் மனத்தின் அசைவு போதவசைவரில் தானே அறும் ஆகலினும் அத்தராதவிடத்து இஃது எவ்வாற்றானும் அராது ஆகலினும் அது பொருந்தாதென்க இதனை ஆசிரியர் கூறிய போதும் பதரும் என்னும் திருவெண்பாவார் காண்க என்க அடுக்கும் தேன் என்பதில் அடுக்கும் என்பது அடுத்தல் என்னும் தொழிற்பெயர்க்கன் தல்விகுதி தன்னொற்று சந்தியொடு நீங்க எதிர்கால பெயரச்ச இடைநிலை உம்மை ககரமைச்சாரியை ஊர்ந்து தன்னொற்று சந்தி பெற்று ஆண்டு நின்று இறையும் இடைப்பாடு தோற்றாது செறிதற்பயிற்சியும் அடுக்கல் என்னும் தொழிற்பெயர்க்கன் அல்விகுதி நீங்க அவ்வெதிர்காலப் பெயரச்ச இடைநிலை உம்மைவிகுதி நீங்க நின்று தன் வரவு கண்டோடிய குற்றுகரமுர்ந்த மெய்க்கன் ஏறி நின்று இறையும் இடைப்போதின்மை படாது பன்முறை மேன்மேலுறுதற் பயிற்சியும் பொருளாக கொண்டு இருவகை பகுதி ஒருவகை எச்சமாக நிற்றலில் சிறிதும் இடத்தானும் காலத்தானும் பிரிவு தோன்றாது செறிந்து பன்முறை மேன்மேலெழும் ஆனந்த தேனென்று குறித்ததென்று உணர்க உள்ளத்து அழிவில் அடுப்பது ஆனந்தமாகலின் தேன் என்பதை ஓம குறிப்பால் சிவானந்த தேன் என்றதென்று உணர்க தேனுண்ட வண்டு அசைவின்றி அத்தேன் மயமாயிருத்தல் போல ஆனந்தானுபவத்தர் போத அசைவின்றி இவ்வானந்த மயமாயிருத்தலின் ஓமையாக குறிக்கப்பட்டதென்று உணர்க இதனை ஒப்புமை கூட்ட முட்டாதிகளாக கூறுவாரும் உளராலோ எனின் அவ்வாறு கூறினும் பொருள் சிதையாமையின் ஒருவாறு அமையும் என்க போத அசைவின் தோற்றல் விடயானந்த போத ஒழிவின் கண் தோற்றல் சிவானந்தமென குறித்தற்கு உள்ளத்து அழிவில் அடுக்கும் தேன் என்றதென்று உணர்க எங்கனமெனின் உள்ளத்து அழியாமையின் அடாத்தேனென்று எதிர்மறுக்கப்படுதலின் என்க மதுரம் பற்றி தேனை ஆனந்தத்திற்கு ஓமை கூறுவாரும் எனின் அது நாவிடயமாய் இறைப்போது நிற்றலின் இத்துணை சிறப்பின்று என்க அன்பரெல்லாம் உண்ண என்பதில் அன்பர் என்பது பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைதும் என்று கிடைவிடாது அதனையே விரும்பி பயில்வோரை குறித்ததென்று உணர்க எல்லாம் 80 சரிதாதி கண்மார்க்களை கூறும் பிற நூல்களெல்லாம் பருவம் நோக்காது சாதி சமயாசார விகற்பங்களை நோக்கி சிலரை நீக்கியும் சிலரை நிறுவியும் அதிகரித்தல் போலாது அச்சாதி சமயாதிகளில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் யாரேனும் பருவத்தராயின் இந்நூர்க்கு உரியராவர் என்பது குறித்தது என்று உணர்க உட்கொள என்னும் பொருள் உட்கொண்டு பொருட்டு பொருளிற்போந்த உண்ண என்னும் வினையச்சம் ஆனந்தானுபவத்திற்கு விடாத இலக்கணையாயிற்று என்று உணர்க என்னை எனில் உன்னலின் பசி போல் ஆனந்தானுபவத்திற் பசுத்துவ நீங்களின் என்க பயன் காரணம் பற்றி வந்த ஒழிவிலொடுக்க நூல் என்பது ஒழிவிலொடுக்கமென்னும் நூல் ஒழுவிலொடுக்கம் தருநூல் என இருவழிக்கும் பொதுவாய சந்தியால் வந்தமையின் தன்னை வேதாந்தத்திற்கும் சித்தாந்தத்திற்கும் பொதுவென்று குறித்ததென்று உணர்க ஒழுவிலுக்க நூலுரைத்தான் என்பதில் வேற்றுமை சாரியை உருபு முதலிய ஒன்றும் விரியாத நிற்றலின் ஞானாச்சாரமன்றி கருமாச்சாரம் ஒன்றும் விரியாத இந்நூலின் மின்மலத்தன்மை தோன்ச்சென்று உணர்க உரைத்தான் என்பது ஒருவர் மதிநுட்பத்தால் தாம் கண்டறிந்த மாற்றுயர்ந்த பொன்னின் தன்மையை பிறரும் அறிந்து பயன்கோடற்கு கட்டளைக்கல்லில் உரைத்து போல் சுருதி குரு அனுபவத்தால் தாம் அனுபவித்தறிந்த சிவானந்த பேற்றின் தன்மையை பக்குவரும் அறிந்து பயன்கோடர் பொருட்டு நூர்கண் உரைத்து என்று குறிப்புறுத்திற்று என்று உணர்கில் உரை என்பது பொன்னுரையும் பொருளாக கூடலின் என்க உரைத்தான் என்னும் பயனிலை செய்யப்படு பொருளின் இறுதியில் ஏயாது செய்யப்படு பொருட்கும் கருவி பொருட்கும் மேல் தாள்தலை மேல் வைத்து என்பதன் இறுதியில் தொடர்ந்து நின்றது என்னெனின் சிவஞானதிக்கையுடையராய் உரைத்தாரென்பதுமன்றி தமதாசாரியர் திருவடிசான்றாக தாம் கண்ட அனுபவத்தை விளங்க உரைத்தாரென்பதும் குறித்தற்கு என்க என்னை தாடலை மேல் வைத்து எனவே சான்றாக வைத்து என்பதுதானே அமையுமாரலின் மேல் வைத்து என்பதன் பின் நிற்க கடவதாய ஓர்ந்து என்பது செய்யப்படு பொருட்பின் இறுதி நிலையாய் நின்றது என்னெனில் இந்நூல் கற்றோர்க்கு கருமங்குறைந்து